நிலம் மாதராசை பொருந்தினர் உள்ளம் தன்னில்தரத்தின் ஜீவ சாட்சி நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ல தத்துவ விளக்கப்படலன் பொன்னம்பல சுவாமிகள் விளக்கத்தின்படி நாற்பத்தி ஆறாவது பாடல் அறவன்று கயிரென்றாற்போல் ஆடன்று தரியென்றாற்போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியைக் கொண்டு புறவன்று புவனமன்று பூதங்களன்று ஞான திறமென்னும் பிரம்மென்று தெளிவதே அபவாதம்கான் ஆசிரியர் பரம்பொருளை விளக்குவதற்காக பரம்பொருளின் இலக்கணத்தை கூறிய பின் பிறகு இத்தகைய பரம்பொருளின் மீது தான் செப்பு கற்பனையினால் ஜனித்தவென்று அறிந்து என்று சொல்லி மாயை மாயையிலிருந்து தோன்றக்கூடிய பிரபஞ்சங்கள் அனைத்தும் பிரம்மத்தின் மீதே தோன்றுகிறது பிரம்மத்தின் மீது மாயையால் கற்பனை உலகங்கள் முறையாக தோன்றுகின்றன என்று சொல்லப்பட்டது பிறகு அந்த பரம்பொருளுக்கு வேறாக கற்பனை தோற்றம் என்பது உண்மையல்ல கற்பனை தோற்ற தோற்றமாக காணப்படுவது பரம்பொருளேதான் பரம்பொருளேதான் இத்தனை கா தோற்றமாக நெர்விகார பிரம்மந்தான் சவிகார ஜகத்தாக காட்சி அளிக்கிறது எனவே சவிகார ஜகத் ஒரு மாய தோற்றம் நிர்விகார பிரம்மே பரமார்த்த சத்தியம் என்று உபதேசம் பண்ணி திறமென்னும் திர ஞானம் என்னும் பிரம்மம் என்று ஸ்திரமான ஸ்வரூப ஞானம் என்னும் பிரம்மே எனத் தெளிவதே அபவாதம் காண் உரையை படித்து சென்ற வகுப்பு நிறைவு பெற்றது ஞானம் போல தோற்றம் ஒடுக்கம் இல்லாதிருப்பதை விளக்கி நின்றது திறம் என்றது நூற்றி திறமென்றும் பிரம்மென்றும் என்றும் பாடம் உள்ளது திறம் என்றது ஸ்வரூபஞானமாகிய பிரம்மம் அந்தகரண விற்தி ரூபஞான போல தோற்றம் ஒடுக்கம் இல்லாதிருப்பதை விளக்கி நின்றது எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் எல்லாம் ரொம்ப நாள் சாஸ்திரத்தை விசாரம் புரியுது ஸ்வரூப ஞானமாகிய பிரம்மம் எப்படி சொல்கிறார் ஸ்வரூப ஞானம் ஆகிய பிரம்மம் அப்படின்னா அறிவுக்கு அறிவு நான் உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லியிருக்கேன் அந்தஸ்கரண விறத்திரூப ஞானம் போல அது விற்தி ரூபஞானம் மாதிரி இருக்குது ஆனால் அது விற்தி ரூபஞ் ஞானம் இல்லை ஞானம் போல தோற்றம் ஒடுக்கமுல் இல்லாதிருப்பதை விளக்கி நின்றது அப்போ அந்தகரண விற்தி ரூபஞானம் எப்படி இருக்குது தோற்றம் இருக்குது ஒடுக்கம் இருக்குது ஸ்வரூப ஜானத்துக்கு தோற்றம் ஒடுக்கம்ங்கிறது கிடையாது அதனால தான் தூக்கத்தில் வந்து நம்ம சைத்தன்ய ஸ்வரூபமும் இருக்கோம் அந்த சைத்தன்யம் வந்து உற்பத்தியாகிறதா லயமாகறதாண்ணா இல்லை அந்த தான் அந்த கரணம்தான் உற்பத்தி ஆகிறது அந்தகரணம் தான் லயமாகிறது மனம்தான் எழுகிறது ஒடுங்குகிறது மனதை அறிகின்ற சைத்தன்யமானது எழுவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை என்று உணர்ந்து கொள்க விளக்கி நின்றது குரவன் சொல் உபதேசத்தால் கூறு நூல் ஒளியைக் கொண்டு என்று இவர் கூறினது போலவே தேசிகன் நூல் சொல் வழியிர் செல்லுவாய் என வாசிட்டத்தில் கூறியிருப்பது காண்க சொல்ற இது வந்து பல விஷயங்கள் பல புஸ்தகங்களில் இப்படி சொல்லியிருக்குங்கிறதுக்காக வேண்டி ஒரு கோட் பண்ணுற நமக்கு தெரியும் முண்டகோபுருஷத்து தத்விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே இதுலாம் கேனோபனிஷத்துல ரொம்ப நல்ல மந்திரங்கள்லாம் இருக்குது ஏன் நச்சுக்கேத என்ன பண்ணுறாங்க கட்டோபனிஷத்துக்கு கேட்டிருக்கோம் அதனால் இந்த ஆத்ம விஷயத்தில் வந்து நிறைய சந்தேகம் இருக்குது நீ சொல்லி நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா இவரே சொல்லிவிட்டார் அதே கட்டோபனிஷத்துலேயே யமதர்மராஜாவே சொல்கிறார் நைஷா தற்கேன மதிராபனேயா இந்த ஆத்மாவை ஊகித்து புரிந்து கொள்ள முடியாது கடோபனிஷத்தில் மந்திரம் இருக்குது யமதர்மராஜா நச்சிகேதுக்கு சொல்கிறாரு அது நீ கேட்டதை வந்து அவன் முதலே சொல்லிருக்கான் ப்ரோ என்ன சொன்னான்னா ஏஎம் பிரேத்தே இது வந்து கடோபனிஷத்து முதல் அத்தியாயம் முதல் வள்ளி இருபதாவது மந்திரம் இதான் முதல் கேள்வி நச்சிகேதோட கேள்வி ஆத்மபத்தி ஏஎம் பிரேத்தே விசிகிதா மனுஷே மனுஷே ஸ்தீத்யே கே நாயம் இந்த உலகத்தில் மனிதர்கள் இறந்த பிறகு ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஏதத் வித்யாம் அனுசிஷ்ட்வயாகம் ஏதத்து ஏதத்து பக்தி ஏகவசனம் ஏதத்து துவயா அனுஷிஷ்ட உபதேசிக்கப்பட்டு ஏதத் நான் அறிவேன் அப்படிமா ஏதத் வித்யாம் அனுஷிஷ்ட்வயாகம் வராணாம் ஏஷ வரங்களுள் இதுவே நான் கேட்கும் முதல் வரம் மூன்றாவது வரம் வரானாம் ஏஷ வரஹா திருத்தீயா இதுதான் அந்த மந்திரம் இதுக்கு பிறகு நமக்கு தான் கதை தெரியும் அதுக்கப்புறம் வந்து சோதனை பண்ணது போனதெல்லாம் அப்புறம் கடைசியில் சாஸ்திரத்தை புகழ்ந்து பேசுகிற போது அவர் சொல்கிறார் பல விஷயங்களை சொல்லும் பொழுது இதை சொல்கிறார் ஹிமதர்மராஜா நைஷா தர்கேண மதிராபனேயா ஹே நச்சிகேத இதை லாஜிக்கலாக புரிஞ்சிக்க முடியாது இது யூகிச்சு புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லைன்னு விட்டார் அதனால தான் பிரம்மசூத்திரத்தில் வியாசாச்சாரியார் ஒரு சூத்திரம் எழுதினார் தர்க்கசிய அப்பிரதிஷ்டாத் அது ஒரு சூத்திரமே இருக்குது லாஜிக் க நாட் பி ஸ்டாண்ட்னு அர்த்தம் அதுக்கு இந்த பிரம்மன் ஆத்மா விஷயத்தில் வந்து லாஜிக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா ஒரு லாஜிக் சொன்னால் இன்னொரு லாஜிக்கை வச்சு உடச்சி அதனால் வந்து யூகத்தை வச்சுன்னெல்லாம் பேச முடியாது ஒரு யுக்தியை சொன்னால் இன்னொரு யுக்தியை வச்சுட்டு அதை நெகேட் பண்ணிட முடியும் அதனால் யுக்தியே தகராறுல இருக்கிற போது யுக்தி வந்து சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸ்ருதி மத தர்க்காக அனுசந்தியதாம் புரிஞ்சிக்கிறதுக்கான தர்க்கத்தை யூஸ் பண்ணணுமே தவிர நீ கேவல தர்க்கத்தினால் வந்து பிரம்மனையோ ஆத்மாவையோ எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு பிரம்மசூத்திரம் ஒன்று சொல்லுகிறது தர்க்கசிய அப்பிரதிஷ்டானா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேதாந்தம் உள்ளே போக ஆரம்பிக்கிறது ஆனால் நம்ம இந்த சமயத்தில் இதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்காக எதுக்கு சொல்கிறோம் ரமேஷ் புரோக்தான்யேனைய சுஜானாய பிரேஷ்டான்னார் அடுத்தாப்புல யம தர்மராஜா நல்லா நல்ல சாஸ்திரத்தை புரிஞ்சவும் உனக்கு உபதேசம் பண்ணால் தான் உனக்கு புரியுங்கிறார் நஜிகேஜுக்கிட்ட கிளியர் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறார் புரோக்தான் உனக்கு வந்து அந்த விஷயம் புரியணும்னா சரியான ஒரு ஆள் சொல்லணும்னா அதுக்கு இன்னொரு விசேஷம் ஏற்பட்டார் அனன்யப்ரோக்தே கதிர நாஸ்தின் இன்னொரு வாக்கியம் அனன்யப்ரோக்தே கதிரத்ர நாஸ்தின்னா எந்த ஒரு விஷயத்தை அவன் உபதேசம் பண்றானோ அதுவும் அவனும் ஒரே மாதிரி இருந்தாதான் அது அவன் சொன்னால் உனக்கு புரிய முடியார் அடுத்தது அனன்யப் புரோக்தே கதிர ஸ்தி அது சங்கராச்சாரியன் நாலு அர்த்தம் சொல்ல அந்த கதிரத்ன நாஸ்திங்கிறதுக்கு ரொம்ப அழகான வியாக்கியானலாம் அதில் இருக்குது அனநோக்தே கதிரத்ன நாஸ்தி அர்த்தம் எதை டீச் பண்ணுறானோ அந்த டீச்சிங் மயமாக அவனும் இருக்கணும்னு அர்த்தம் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனால் உபதேசிக்கப்பட்டால்தான் உனக்கு ஞானம் உன் மனசில் பதியுங்கிறார் அனநியப் புரோக்தே கத்தி நாஸ்தி இதெல்லாம் அந்த மந்திரத்தில் இருக்குது அதுக்கு எதுக்கு சொல்கிறேன் இவர் ஒரு கொட்டேஷன் சொன்னால் நமக்கு உபனிஷத் மந்திர கொட்டேஷன் நிறைய இருக்குது அவர் என்ன சொல்கிறார் இது ஏதோ புதுசாக கைவல்லியனவன் இதன் சொல்லல அப்பனே ஏற்கனவே வாசிஷ்டத்தில் சொல்லியிருக்கு வாசிஷ்டத்தில் சொல்லியிருக்கிறத வச்சு இதுக்கு இன்னும் பல பிரம் அந்த பிரமாணத்தை பலப்படுத்துகிறார் தத் விஜயான்த்தம் ச குருமே வபிகச்சு அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு நீ குருவினிடம் செல்ல வேண்டும் முண்டக்கோபிஷத் சொல்லுகிறது எந்த உபனிஷத்தில் இல்லை எல்லா மந்திரத்திலும் எல்லா உபனிஷத்துலேயும் பிச்சா அகம் தேஷியா துவாம் பிருச்சாமி நான் உன்னுடைய சீடன் எனக்கு உண்மையை சொல்லுன்னு அர்ஜுனனும் பிரார்த்தனை பண்ணுறான் அதனால் இது என்ன சொல்வது என்ன பராவரா வித்யா அதர்வணேஜாம் பிரபதே திரமாதர்வா தாம் புரோவாச்சாங்கிரே பிரம்ம வித்யாம் பாரத்ஜாய சத்யவகாய பிராக பாரத்வாஜோ அசர்வாரத் அங்கிரசே உபதிஷ்டவான் ஆகினால இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் அதனால தேசிகன் நூல் வழியில் செல்லுவா என வாசிட்டத்தில் கூறியிருப்பதும் காண்க பிரம்மத்தில் கற்பிதமான ஜகம் கற்பிதமான சகம் அப்படின்னு இருக்கு அது நீங்கள் பிரித்து படித்தாதான் புரியும் பிரம்மத்தில் கற்பிதமான ஜகம் பிரம்மமே அந்நியம் அல்ல என்பது ஸ்தானுவில் கற்பிதமாகிய புருஷன் ஸ்தானுவே அந்நியம் அல்ல என்பது போல பாத சாமானாதிகரணமாம் என்க பாதசாமாதின்னு போட்டிருக்கு தப்பு பாத சமா பாத சாமாதி கரணமாம் என்க பாத என்ன ஏற்கனவே ஒரு தினம் விளக்கியிருக்கேன் நீங்கள் எங்க ஞாபகம் வச்சுருக்க போகிறீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளக்கி சொல்லியிருக்கேன் பாத சமான அதிகரண்யம் சமான அதிகரணம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல சமான அதிகரணம் சமான அதிகரணம்னு சொன்னால் இப்போ வந்து சமான அதிகரணம்னு சொன்னால் ஒரு ஒரு சப்தத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த சப்தத்துக்கு ரெண்டு வஸ்தூ இருக்குது அந்த சப்தத்துக்கு ரெண்டு வஸ்தூ இருக்குது அந்த ரெண்டு வஸ்து சொல்கிற ரெண்டு வஸ்து தெரியறது ஆனால் வந்து சப்தம் ஒன்றுதான் ஒரு ஒரு சொல்கிற அதுக்கு அதிகரணமாக இருக்கிறது அதுதான் இப்போ புரிஞ்சுங்க கயிறு பாம்பு உதாரணம் பாம்புக்கு அதிகரணம் என்னது கயிறு கயிறுக்கு சொல்லுக்கு அதிகரணம் என்னது கயிறு இல்லையா கையை பாம்புன்னுங்கிறத நீக்கின பிறகு புதுசாக ஏதாவது ஒரு பொருள் உண்டாச்சா என்ன ஒன்றும் உண்டாகலை கயிறைத்தான் பாம்பாக பார்த்தோம் அப்போ கயிறை பாதை பண்ணி கயிறு பாம்புங்கிற சப்தத்துக்கும் கயிறுங்கிற சப்தத்துக்கும் ஒரே அதிகரணம் அதிகரணம்னா என்ன சப்போர்ட் அந்த வேர்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரே வஸ்து தான் அது அதனால என்னென்னா ஜகத்தை பாதை பண்ணி பிரம்மமாக புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து கயிற்ற பாம்ப பாதை சாமான அதிகரணம்னா என்ன அது இன்னும் விஷயங்கள்லாம் வரப்போகிறது நிறைய டாபிக்லாம் வருது இப்போ இந்த இதுக்கு பேர் என்னென்னா சம சமசத்தான்னு பேர் சமசத்தா சமசத்தா இப்போ நான் பிரம்மம் அப்படிங்கிற போது புரிஞ்சுக்கிறது என்ன நான் மனிதன் அப்படிங்கிற போது புரிஞ்சுக்கிறது என்ன நான் மனிதன் நான் பிரம்மம்னு சொல்கிறோம் வஸ்து யாரு நானே தான் சமானமான ஆள் நான் உடம்பு மனிதன்னு சொல்கிற நான் தான் நான் பிரம்மம்னு சொல்கிற நான் தான் அப்போ வந்து ரெண்டு மனிதன்னு சொல்கிற போதும் ஒரு பொருளைத்தான் குறிக்கிறது நான் பிரம்மம்னு சொல்கிற போதும் ஒரு பொருளைத்தான் குறிக்கிறது ஒரு பொருள் வந்து பொய்யான பொருள் ஒரு பொருள் மெய்யான பொருள் ரெண்டுக்கும் அதிகரணம் என்னென்னா அதிகரணம்ங்கிறது வந்து இப்போ வந்து கையை நகை தங்கத்தில் நகை அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ சாதாரம்னு அர்த்தம் அதிகரணம் சொன்னாம் சமான ஆதாரம் சமான ஆதாரத்தை நம்ம என்ன சொல்றோம் சமான அதிகரணம் சொல்றோம் காரணம் என்னன்னா ரெண்டு தனித்தனியா இல்லை ரெண்டு தனி தனியா இல்லை தசரத ராமஹா தசர தசரத புத்திரஹான்னு சொன்னாலும் சீதா பத்தினாலும் அது சமான அதிகரணத்தை தான் குறிக்கிறது புரியுதோ தசரத புத்திரஹான்னு சொன்னாலும் சீதா பதிஹின்னு சொன்னாலும் லக்ஷ்மண அக்ரஜான்னு சொன்னாலும் சமான அதிகரணத்தை தான் குறிக்கிறது சப்தந்தான் வேறு அதிகரணம் சமானம் புரியுறதோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது முதல்ல சொல்கிற போது இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு தசரத புத்திரஹா சீதா பதிஹி லக்ஷ்மண அக்ரஜா அயோத்தியா பதிஹி ராவண அரிஹி ராவணாரிகி என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன சப்தம் போட்டாலும் சரி சகஸ்திரநாம அர்ச்சனை சகசிரநாம அர்ச்சனைக்கு அதிகரணம் யாரு ஈஸ்வரன் தான் தட்சிணாமூர்த்திக்கு சகஸ்திரநாம அர்ச்சனை பண்றோம்னா ஆயிரம் நாமங்களும் எத்தனை வச வஸ்தான் சொல்றதுன்னா ஆயிரம் நாமங்களும் ஒரு பொருளைத்தான் சொல்றது அது மாதிரி நாமங்கள் பல பொருள் ஒன்று அது மாதிரி இப்போ என்ன சொல்றது இங்கே என்ன சொல்றார் பாத சாமானாதி கட்டைன்னு சொன்னாலும் கயிறுன்னு சொன்னாலும் பாம்புன்னு சொன்னாலும் அது ஒரு பொருளைத்தான் குறிக்கும் புரியுறதோ தசரத புத்திரஹா ஞாபகம் வச்சுக்கோ தசரத புத்திரஹா ரொம்ப சௌகரியமான திருஷ்டாந்தம் வழக்கமாக இதைத்தான் ராமன் ராமனை பற்றி பேசாத கிராமரே கிடையாது எப்படித்தாலும் ராமகிருஷ்ணனைத்தான் ராமரையும் கிருஷ்ணரையும் திருஷ்டாந்தமாக சொல்லியே ஹோல் சம்ஸ்கிருத லாங்குவேஜே நடந்துட்டுருக்கு லாங்குவேஜில் வந்து எடுத்தவொண்டு இது யாரோ பாவம் ஒருத்தான் வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம சம்ஸ்கிருதத்தை ஆராய்ச்சி பண்ணான் அவன் புத்தகம் தான் இப்போ பிரசித்தமாக இருக்கு நமக்கு ஆன் சேன் அப்படின்னு பேர் அவனுக்கு அவன் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் ஏஎன் டிஹெச் ஓஎன்இ அவனோட புஸ்தகம் தான் அந்த கிராமரை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவனுக்கு பாருங்க என்னமோ தெரில நம்ம கல்ச்சரில் இருக்கிற அவன் கிறிஸ்டியன் அந்த கல்ச்சரோட பலம் எவ்வளோ பலங்கிறத பார்த்துங்க அதாவது இந்த அந்த கல்ச்சருடைய பலம் எவ்வளோ ஸ்ட்ராங்னு பார்த்துங்க ஃபெனால்டிசங்கிறது தெரிஞ்சுக்கிறது இங்கே நம்ம வழக்கமாக வந்து குழந்தைங்க வந்து முதல்ல எடுத்த உடனே ராமசப்தந்தந்தான்னு சொல்லிக் கொடுப்போம் ராமசப்தந்தந்தான் டீச் பண்ணுவோம் எடுத்த உடனே குழந்தைய சின்ன குழந்தையாக இருந்தால் ராமஹா ராமௌ ராமஹா ராமம் ராமோ ராமானு ராமன் அதாவது ராமன் இரண்டு ராமர்கள் பல அப்புறம் வந்து நான் தான் ராமர் தான் கன கணக்கு இடையில வேறு விதமாக போகிறேன் சப்ஜெக்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆனால் பிரயோஜனமானது தெரிஞ்சுக்கணுல்லாம் அப்புறம் ராமம் ராமோ ராமானு ராமாயண ராமாப்யாம் ராமேஹி ராமாய ராமாபியாம் இதெல்லாம் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் விபக்தி பாடம் இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து வேற்றுமை உறவுகள் மனப்பாடம் பண்ணணும் ராமஹா ராமோ ராமானு அதிலேயே நிறைய பேர் போயிட்டாங்க ராமம் ராமஹா ராமோ ராமாக ராமம் ராமோ ராமான்னு இந்த தாத்து பாடமும் சப்தமஞ்சரியும் ஒப்பிச்சாத்தால் சம்ஸ்கிருதமே உருப்படும் அது வந்து நிறைய பேர் அது எல்லாமே சமாளிக்கலாம்னு சமாளிச்சுடலாம் சமாளிச்சு விடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த லட்டு லங்கு லெட்டு லுட்டு லோட்டு இட்லாம் ஓடிய போயிட்டாங்க ஆளே காணும் இளவெல்லாம் வந்து சுவாமிஜி தயவு செஞ்சு மத்தியானம் சம்ஸ்கிருத கிளாஸுக்கு மாத்திரம் அடி அவ்வளோ தூரத்துக்கு ஆயிடுத்துது சிம்பிள் பெரிய கஷ்டம் இல்லை பொறுமை தான் வேணும் பொறுமை ரொம்ப வேணுது ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப சின்ன வயசுலேயே படிச்சுட்டா பொறுமையை வந்து வழி இல்லை பொறுமையாக இருந்ததும் ஆகணும் அப்போ ஏன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் அவங்கள தான் டிப்பெண்ட் பண்ணியிருக்கோம் அம்மா அப்பாவை தான் சார்ந்துருக்கும் இப்போ நமக்கு வயசாக எடுத்தோம் இல்லையோ அது நமக்கு பொறுமை கம்மியாயிடுது அப்போலாம் வேறு வழி இல்லை சாப்பாடு கிடையாது இன்றைக்கி ரெண்டு சப்தம் ஒபிச்சா சாப்பாடு அப்படி கதியெல்லாம் இருந்தது ஒரு காலத்து விட்டுருவோம் இங்கேருந்துலாம் அப்படியே போகிறது அந்த கிறிஸ்டியன் என்ன பண்ணா அந்த அந்தாயின் சன்ஸ்கிரிட் கேமர் மேனுவல் ஒண்டர்ஃபுல் புக்கு நல்ல புக்கு தான் அது ஆனால் அவனுக்கு இந்த ராமசப்தம் படிக்கலை பாருங்களேன் கிணறுக்கு கூப்பகான்னு பேர் அதுவும் செலக்ட் பண்ணதோ பண்ணாமல் பாருங்கள் கூப்பாக கூப்பௌ கூப்பாக கூப்பம் கூப்பௌ கூப்பான்னு கிணறு சப்தத்தை அர்த்தம் எழுதி வச்சுருக்கான் எங்கேயோ ஒரு புக்கம் அது இருக்குது அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் புக்கு இன்னைக்கு யாராக இருந்தாலும் சிபார்ஸ் பண்ணுறது நல்ல சஸ்கிருதம் லாங்குவேஜ் படிக்கணும் அந்த புக்கை தான் சிபார்ஸ் பண்ணுவாங்க ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒரு சொசைட்டி இருக்கு அந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி சஸ்கிருத புக்கை வந்து வந்து சிபார்ஸ் பண்ணி சுவாமி எந்த புக்கு படிக்கலான்னு கேட்டால் ஆன்டாயின் புக் படிக்குவாங்க ஆன்டான் சொல்லணும் அந்த புக்கை படிங்கோ அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவனுக்கு இந்த ராமசப்தத்து மேலே ஒரு வெறுப்பு நான் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த ராமசப்தம் வந்து ராமசப்தம் கிராமர் எதை சொன்னாலும் அது சௌரியமா வாயில டக்குன்னு என்ன வருது நமக்கு அதுதான் சம்ஸ்காரம்னு பேர் நான் வேற சொல்லப்படாதா ரஜினிகாந்த் என்றாலும் சிவாஜி ராவ் என்றாலும் ஒரே ஆளே குறிக்கும் சொல்லப்படாதோ சொல்லப்படாதோ ஏன்னா அவனுக்கு ரெண்டு பேர் இருக்கு புரியுறதில்ல ஏன் அந்த திருஷ்டாந்தம் வரலன்னா இது கஷ்டப்பட்டு தேட வேண்டியிருக்கு அந்த திருஷ்டாந்தத்தை ஆனால் இது ராம்தான் வர இருக்கு சீதாபத்தி லக்ஷ்மணாகிரஜகா ராவணாரிகி ரொம்ப சௌகரியமாக இருக்கு ஆஞ்சநேய தேவகா ஆஞ்சநேயனுக்கு தேவன் இல்லையா எப்படி வேணாலும் என்ன வேணால் பகுவரீஹி சமாசம் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கலை வகுவரீக சமாசம் கர்மதார சமாசம் என்ன வேணாலும் போடலாம் இப்படி வேணாலும் போடலாம் அது எதுக்கு சொல்கிறேன் இது மாதிரி சமான அதிகாரம் தான் நமக்கு டாபிக் இப்போ இங்கேருந்தோ பிரம்மனும் ஜெகத்தும் இருந்து இப்போ ஜெகத்துக்குள்ளே ஓடின்னு இருக்கும் பிரம்மமும் ஜெகத்துங்கிறது என்னென்னா ஜெகத்துங்கிற சப்தம் எதை குறிக்கிறதுன்னா ஒரே வஸ்து தான் குறிக்கிறது பிரம்மங்கிற சப்தம் எதை குறிக்கிறதுன்னா ஒரே வஸ்து தான் குறிக்கிறது இது புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த ஷோ படிக்கிற போது தான் தெரியும் அடுத்ததுக்கு இன்ட்ரட்ஷன் கொடுக்க போகாது அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இது இப்படி சொல்கிறோன்னு சொல்லி இப்போ இது பாத சமானாதிகரண்யம் பாத சமானாதிகரண்யம்னா என்ன ரெண்டு சப்தங்கள் தான் இருக்கே தவிர ஒரு சப்தத்துக்கு இருக்கிற அர்த்தத்தை நீக்கிவிட்டு இன்னொரு சப்தத்தை தான் வஸ்துவாக எடுத்துட்டு நீ புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு அர்த்தம் இப்போ இத்தனை நாளோ ஜகத்தை வந்து பேத ரூபமாகவே இப்போ அபேதமான பிரம்மனாக புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வஸ்து ஒன்று ஒரே வஸ்துவை வந்து நான் வந்து பேதமாக பார்த்து அபேதம் பேதமாக பார்த்துட்டு இருந்தேன் அதே வஸ்துவை நான் இப்போ அபேதமாக பார்க்கறேன் அவ்வளோதான் வித்தியாசம் எந்த வஸ்துக்களை எல்லாம் நான் பேதமாக பார்த்துட்டு இருந்தேனோ அதே வஸ்துக்களை நான் இப்போ அபேதமாக புரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிள் பாருங்க என்னன்னா இங்கேதான் உள்ளதான் ஆப்ரேஷன் வெளியில ஒன்றும் இல்லை இல்லை தான் வெளியில ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை மாமியாரையோ மாமனாரையோ மருமகளையோ ஒருத்தரையும் மாற்ற வேண்டியதில்லை சம்பந்தியோ யாரையும் ஒன்றும் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை நம்ம பண்ண வேண்டியது என்னென்ன எல்லாம் பல்வேறு விதமான பிரம்மஸ்வரூபம் அதனால் இந்த உபாதி இப்படியெல்லாம் இருக்குது நம்மளை பொறுத்த எல்லாரும் பிரம்மந்தான் அவங்கள பொறுத்த அவங்க இண்டிவிஜுவல் நினச்சிட்டு இருக்காங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சேஞ்ச் பண்ண முடியுமா நம்மளை பொறுத்த நானும் நீங்களும் எல்லோரும் ஒன்று தான் நான் நினைப்பேன் எல்லோரும் ஒன்று தான் நினைப்பேன் அவன் வேற நான் வேறே அந்த ஆள் அப்படி இருக்கான் இந்த ஆள் இப்படி இருக்கான் இவன் சரியா இருக்கான் அவன் சரியா இல்லை இது அவங்க புத்தி ஆகா பிரம்ம புத்தி இருக்கிறவனுக்கு எல்லாரும் ஒன்று ஏதோ வியாபாரத்துக்காக ரெண்டு நாலு ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவோமே தவிர மனசில் ஆழமான தாத்பரியம் என்ன எல்லாம் சர்வம் கழுயுதம் பிரம்ம எல்லாம் பிரம்மஸ்வரூபந்தானே சர்வபூதம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷத்தே யோக யுக்தாத்மா சர்வற்ற தன்னிடத்தில் எல்லாரையும் எவன் பார்க்கிறானோ எல்லாவற்றிலும் தன்னை எவன் பார்க்கிறானோ அவன் என்னை பார்க்கிறான் விட்டார் கிருஷ்ணர் இப்படியெல்லாம் கீதையிலெல்லாம் வாசிச்சிருக்கோம் பல முறையாக கேட்டிருக்கோம் அதுக்கப்புறமும் பேத புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்ன ஏதோ பிராரப்தம் ரொம்ப பிரதிபந்தம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் வேத புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுங்க இத்தனைலாம் படித்தும் பேத புத்தி பரமஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஏதோ விவகாரத்துக்கு ரெண்டு வார்த்தை சொன்னால் சரி ஓகே அது ரொம்ப பலமாக இருந்து அது பெரிய பிரச்சனையாகிடுறதுன்னு வச்சுங்களேன் அது பிரச்சனையாக உருவாகாத வரைக்கும் தப்பு இல்லை அது தர்மம் அது பிரச்சனையாக உருவாக உருவாகிறதுன்னு சொன்னால் எங்கேயோ ராகத்வேஷம் இருக்குது தோஷம் வருதுன்னு அர்த்தம் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் எல்லாம் சொன்னாலும் வரும்னு தெரியும் ஆனாலும் சொல்லிகிட்டு இருப்போம் அதனால் ஏன்னா அது பு அது புரியறதுக்கு எவ்வளோ பிரதிபந்தம் இருக்குது மேகாபாயே அம்சுமானிவன் மாதிரி ஆத்மபோதத்தில் சொன்ன மாதிரி நிறைய மேகங்கள்லாம் இருக்குது செற்புதை மழைக்காலம் போய் அப்படிதான் படித்தார் தெளிந்த ஆகாசம் போல அற்புத முக்தியும் அற்புத முக்தியும் அற்புத முக்தியும் சேரும் அபவாத வழியும் கேளாய் இப்படி தான் படிச்சிருக்கோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இது பாத சாமாதிகரணமாம் என்க அவருடைய விளக்கத்தை படிக்க ஆரம்பித்தா நம்ம நிச்சயமாக இந்த கிளாஸ் வந்து நூற்றம்பது கிளாஸ் தான் இந்த விளக்கத்தோடு படிக்க ஆரம்பித்தோம் பாத சமானாதிகரணமாம் என்க எல்லாத்தையும் நான் படிக்க போகிறது இல்லை தேவையாக இருந்தால் படிப்பேன் ஆனால் சிலதெல்லாம் அவர் எழுதுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஒன்று கூட அவர் அது வேண்டான்னு சொல்ல முடியாது பாத சாமாதாதிகரணமாம் என்க புறமன்று புவனமன்று இப்ப புரிஞ்சது பாத சமான்திகரணி புரிஞ்சு போச்சோ ஸ்தானுஹு ஏவ புருஷகா புருஷகா முதல்ல வந்து என்னாச்சு கட்டை தான் தெரிஞ்சது இப்போ மனுஷன்தான் கட்டையாக தெரியறான் முதல்ல நான் தான் தெரிஞ்சேன் இப்போ உடம்பு தான் இருக்கு நான் ஒரு முதல்ல ஒரு ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஞாபகம் உடம்புக்கும் எனக்கும் இருக்கிற புத்தி உடம்புக்கும் எனக்கு இருக்கிற புத்தி இருக்கே அது அபேதமாக இருக்குது ஆக்சுவலாக நான் வேற உடம்பு வேறுங்கிற புத்தி இருக்கா நமக்கு இல்லை நான் தான் உடம்பு உடம்பு தான் நான்குற புத்தி இருக்குது ஆக நம்மிடத்தில் நமக்கு அத்வைத புத்தி இருக்கிறது உடம்புக்கும் நமக்கும் இருக்கிற புத்தி அத்வைத புத்தி நான் வேறு உடம்பு வேறுங்கிற எண்ணம் இல்லை இது ஒன்றா கிளாஸில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சில பேர்லாம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் திரும்பும் அதனால் உடம்புக்கும் எனக்கும் இருக்கிற புத்தி இருக்கே அந்த புத்தி என்னது அபேத புத்தி அத்வைத புத்தி ஆனால் மற்ற உடம்புக்கு எனக்கு இருக்கிற புத்தி பேத புத்தி துவைத புத்தி அதர் பாடிஸுக்கும் எனக்கு இருக்கிற புத்தி வந்து என்ன துவைத புத்தி வேதாந்தம் படிக்கிற போதே வேதாந்தம் இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு அவரவர்கள் உடலுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய புத்தி அபேத புத்தி ஆனால் மற்ற உடம்புக்கும் அவர்களுக்கும் இருக்கிற புத்தி பேத புத்தி இது இயற்கையா வேதாந்தம் படிக்கிற முன்னாடி வரைக்கும் வேதாந்தம் படித்த உடனே வேதாந்தம் முதல் வேலை என்ன தெரியுமா நம்மகிட்டேயே வேதத்தை உண்டு பண்ணுறது நீ வேறு உடம்பு வேறே ஓ மனசு வேற புத்தி வேறே அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பையும் நம்மளையும் பிரிக்கிறது பிரித்து இது வேற நீ வேறேன்னு சொல்லி நம்மகிட்டயே துவைத புத்தியை ஃபஸ்ட்டு உண்டு பண்ணுறது வேத புத்தியை உண்டு பண்ணுறது என்ன சொல்கிறதுனா எப்படி உன்னுடைய உடம்புக்கு ஆதாரமாகிய சைதன்யமாகிய நீ வேறோ அப்படிதான் எல்லா உடம்புக்கும் ஆதாரமாகிய சைதன்யம் வேறு சைதன்யம் ரெண்டு இருக்க முடியாது ரெண்டு இருக்க முடியாது அதுக்கெல்லாம் லாஜிக் எல்லாம் சொல்லி நிறைய சைதன்யம் இருக்க முடியாது சொல்லப்போனால் ஜடப்பொருள்களும் கூட சைதன்யத்தின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கு சைதன்யத்துக்கு வேறாக ஜெகத்து இல்லை உடம்பு இல்லை ஆனால் ஜை சைதன்யம் ஜகத்து உண்மையிலே வேற்றுமை கிடையாது அப்படின்னு சொல்லி பரிபூர்ணமான அபேத புத்தியை உபதேசம் பண்ணுறது புரியுதோ பரிபூர்ணமான அபேத புத்தியை அத்வைத புத்தியை உபதேசம் பண்ணுறது என்ன டெக்னிக் பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணுறது பாருங்க நம்மக்கிட்டையே பேத புத்தியை உண்டு பண்ணி அப்புறம் நம்மகிட்டயே பேத புத்தி இல்லைங்கிறத சொல்லி ஓ உடம்புக்கு மாத்திரம் இந்த நியாயம் இல்லை எல்லாருக்கும் இந்த நியாயம் பொருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே துவைதமே கிடையாது அத்வைதந்தான் இருக்குது இதை நீ புரிஞ்சிக்கிட்டு துவைதத்தில் சமத்தா ஒழுங்காக வாழ்ந்துட்டு போ அப்படின்னு அர்த்தம் நம்ம ரொம்ப பாஷையில் சொன்னோம் கல்லோக்கியலாக சொன்னால் சாமர்த்தியமாக சாம அர்த்தம் புத்திபூர்வமாக ஒழுங்காக உணர்ச்சிக்கு விசப்படாமல் அறிவு வாழ்ந்து எல்லாரும் இன்பொற்றிருக்க நினைத்து வாழ்ந்து விட்டு செல்வாயாக அப்படிதான் அர்த்தம் எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்க இது இவ்வளவு எளிமையாக இருக்கிறது புரியறதுக்கு நமக்கு எவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்க இது எளிமையன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினம் கஷ்டப்பட்டுருக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு பிறகு தான் இவ்வளவு எளிமையான விஷயம் இதுன்னு புரியும் நீங்கள் யார்கிட்டையா சொல்லி பாருங்க தெரியும் அப்போ இது எவ்வளோ கடினம்னு உங்களுக்கு புரியும் இது இது நம்ம புரிய வைக்கிறது நம்மளால் முடியாது அப்படின்னு உங்களுக்கு அப்போ புரியும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சாலும் கூட இன்னொருத்தருக்கு சொல்கிற போதும் ஆமாமாமா இது புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆனால் நம்மளை பொறுத்த மெத்த சுலபந்தான் அந்தால பொறுத்த வரைக்கும் ஐய கடினம் தான் அப்படி பாட்டு இருக்கு ஐயே மெத்த கடினம்னு நந்தனார் பாட்டு பாடியிருக்கார் ஐயே மெத்த கடினம் ஆன்மவித்தை ஐயே மெத்த கடினம்னு நந்தனார் பாட்டு கோபாலக்ஷ்ண பாரதி பாட்டு அதே ரமண மகர்ஷி பாடினார் ஐயன் எத்த சுலபம் ஐய மெத்த சுலபம் யாருக்குன்னு தான் கேள்வி அதனால ஆளை பொறுத்து இருக்கு பாத சாமானாதிகரண்யம் அதான் விஷயம் இவ்வளோ நேரம் பேசுகிறதுனுடைய தாத்பரியம் என்ன பாத சாமான இது யாருக்குன்னா உத்தம அதிகாரிக்கு இந்த உபதேசம் அப்படின்னு கைவல்லி நவன் இது ஆச்சாரியர் அடுத்த பாட்டுக்கு இன்ட்ரட்ஷன் கொடுக்குற இது வந்து உத்தம அதிகாரிக்கு சொன்னாலே புரிஞ்சு போய்டும் ஆமாம் கயிறு பாம்புங்கிறது வேற வேறையா ஒரே பொருள் தானே கயிறைத்தானே பாம்புன்னும் பாம்பாக தெரிஞ்சது தானே கயிறாக இருக்குது கயிறு வேற பாம்பு வேற இல்லையே அது மாதிரி வந்து உண்மையிலே பிரம்மந்தானே பிரம்மந்தானே ஜெகத்தாக தெரிஞ்சுட்டுருக்கு ஜெகத்துன்னு ஒன்று இல்லவே இல்லையே பிரம்மந்தானே ஜெகத்தாக தெரிகிறது கயிறு பாம்பாக தெரிகிறது பாம்பு உண்மை இல்லையே அது மாதிரி ஜெகத்து இல்லையே அதனால பிரம்ம இவ சத்தியம் இது யாருக்கு புரியும் உத்தம அதிகாரிக்கு புரியும்னு பொன்னம்பல சுவாமிகள் சொல்கிறார் புறமன்று புவனமன்று என்பதற்கு உதாகரணம் வாசிட்டம் வருங்கற் பசுவின் விரைந்தேக வந்தேன் பல சொல்லியும் பயனென் சுருங்க சொல்லும் பயன் கேளாய் வருங்கள் கண்ணு தகரா வருங்கள் பகவின் விரைந்து ஏக வந்தேன் பல பயனென் என்னதுக்கு சுருங்க சொல்லும் பயன் கேளாய் அவருக்கே போரும் போறது பல சொல்லியும் பயன் சுருங்க சொல்லும் பயன் கேளாய் தோன்றல் தோன்ற இங்குள்ளதும் உஞ்சி உஞ்சித்து ஒருங்க இதுக்கு சம்ஸ்கிருதமே படிச்சுள்ள நிறைய பேர் தோணும் அல்ல உள்ளதும் உஞ்சித்து ஒருங்க புறத்தும் சித்து எல்லை உள்ளது எல்லை உள்ளது உஞ்சித்து எல்லை அற நெருங்குற்றது உஞ்சித்து யான் சித்து நீசி சித்து நீ சித்து உலக நிறை சித்தே நீ சித்து அது நீச்சித் துலக நிறை சித்தே அப்படின்ட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பிரி பிரிக்க முடியாது அதாவது தமிழ் எழு சந்தி ரூல் படிச்சுட்டிங்கன்னா சம்ஸ்கிருத சந்தியெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ சந்தி ப்ர இது ரூலெல்லாம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் சந்தி பிரச்சனை இல்லைன்னு தோன்று சில சமயம் சில சமயம் அதனால் எல்லாம் சித்துங்கிறார் என்னத்துக்குப்பா இப்படி போட்டு ரொம்ப நேரம் வளவலான்னு உபதேசம் பண்ணுவானே இதனுடைய தாற்பயம் இந்த பாட்டோட தாத்பரியம் புரிஞ்சு போச்சு எனக்கு ஆகையினால இதெல்லாம் ஒன்று விளக்கி சொல்ல சொன்னிங்கன்னா எனக்கு இப்போ முடியாது அதனால் பாட்டோட தாத்பரியம் என்னென்னா நீ சித்து உலகம் சித்து நான் சித்து எல்லாம் சித்து சித்தி யான் யான் சித்து நீ சித்து நீயும் சித்து உலக நிறை சித்து எல்லாம் சர்வம் சைத்தன்யமயம் அப்படிங்கிறார் சர்வம் சைத்தன்யமயம் ஆகினால எல்லாம் இந்த இந்த சித்தெல்லாம் இருக்கே இந்த மற்றதெல்லாம் இருக்கே அதெல்லாம் சித்து மாதிரி இருக்கு அதுக்கு எல்லை இருக்குது இந்த சுத்த சைதன்யத்துக்கு எல்லை கிடையாது இந்த எல்லைப்படுத்துவதெல்லாம் நம்மளெல்லாம் லிமிட் பண்ணுறதே ஏதோ ஒன்று மாயதான் மாயதான் அது அன்லிமிட்டடாக இருக்கிற நம்மளை லிமிட்டடாக பண்ணுறதே நீங்கள் வேற நான் வேறே எனக்கு பிறப்பு இறப்பு வளர்ச்சி தேவை எல்லாத்தையும் வந்து லிமிட்டேஷனே கிடையாது எந்த விதமான பரிச்சேதமும் இல்லாத நமக்கு சகலவித பரிச்சேதத்தையும் உண்டு பண்ணுகிறதே அதான் எல்லைன்னு ஒன்று எல்லை உள்ள துஞ்சித்து எல்லை அற நெருங்குற்ற துஞ்சித்து யான் சித்து நீ சித்து உலக நிறை சித்து அதனால் இது எல்லாத்தையும் நீக்கிவிட்டு சைத்தன்யமேவிஷத்தை பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத்து பூர்ணம் உதச்சதே சொல்லியிருக்கேன்லையே அந்த திருஷ்டாந்தம் பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவிஷே அஞ்சு கிலோ தங்கத்தில் அஞ்சு கிலோ நகை தோன்றி அஞ்சு கிலோ பூர்ணம் அஞ்சு கிலோ நகை பூர்ணம் புரிஞ்சுக்க வேண்டிதான் புரிஞ்சு போயிடுமே இப்படி ஆரம்பித்தாலே புரிஞ்சு போயிடுமே அதுதான் புத்திசாலிக்கு அடையாளம் அதோடு நிறுத்திட்டா ஆச்சு ஆச்சாரியாருக்கு அடையாளம் கயிறும் பூர்ணம் கயிற்று தோன்றிய பாம்பும் பூர்ணம் கயிறு வந்து வந்து ஒரு அஞ்சு இஞ்சி மொத்தம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அஞ்சு இஞ்சி மொத்தம் இருக்குது ஆறு அடி நீளம் இருக்குதுன்னு வச்சுப்போம் கற்பனையோ பண்ணுறோம் ஆறடி நீளம் கயிறு அஞ்சு இஞ்சி மொத்தம் இருக்குதுன்னு தான் அப்போ அஞ்சு மொத்தம் ஆறு அடிக்கு நீள கயிறில்லை எத்தனை அடி பாம்பு தோன்றுறோம் எத்தனை இஞ்சி கயிறு தோ எத்தனை இஞ்சி மொத்தத்தோடு பாம்பு வரும் பூர்ண சர்ப்படி பூர்ணுவிலு ரஜ்ஜு விலருந்து என்னது ரஜ்ஜோ சர் சர்ப்போ சர்மா ரஜ்ஜுரேவா சர்ப ஒட அஜு அ சரி சர்ப்போ சர்ப்பி ஆக்சி உதச்சோ சர்ப்ப ரஜுரேவா அவசிஷே புரியறது இல்லையா இப்போ மாற்றி விட்டான் வேதாந்த மனம் கேட்டு கடைசியில் ஜோ கடித்தான் அதா கஷ்டம் இதம் கஷ்டம் கஷ்டமுதட்சத்தை கஷ்ட கஷ்டமாதாஜ கஷ்டமேவா அவசிஷே அங்கே போனேன் அங்கேயும் கஷ்டமாக இருந்தது வீட்டுக்கு போனேன் வீட்டிலையும் கஷ்டமாக இருந்தது ஆசிரமத்துக்கு போனேன் ஆசிரமத்திலயும் கஷ்டமா இருந்தது கஷ்டத்துல இருந்து கஷ்டம் வந்தது கஷ்டத்தில இருந்து கஷ்டத்தை விட்ட பிறகும் கஷ்டமே அவசிஷல் எதுக்கு சொல்லவர் என்ன இதெல்லாம் பாத சமானாதி கரண்யம் அதுக்கெல்லாம் அவர் திருஷ்டாந்தம் சொல்றார் புறமன்று புவனமன்று அப்படி சொன்னதுக்கு பிறகு என்னா வெள்ளி ஏகிய பின் எல்லாம் அறிவாம் உலகினை பார்த்து உண்ணா ஒக்கும் ஒக்கும் எனக்கு உசனா உரைத்தது உண்மையதே உண்ணாம் முன்னாம் அவன் அவனி முன்னாம் அவனி முன்னாம் அவனி உன்முன்னால் இருக்கக்கூடிய உலகம் சித்து உலகு மூன்றும் சித்து பூலோக புவர்லோகம் மூவர்லோ சுவர்லோகம் மூவர்லம் சித்து நான் சித்து நன்னாலான திசை சித்து நாட்டுகின்றதெல்லாம் சித்து எனவும் வரும் ஏயும்னு போட்டிருக்கு இல்லையா என்றும் இல்லை எனவும் வரும் தான் இதுக்குதான் வாத்தியார் வணங்குங்கிறது அதில் எனவும் வரும் என்றும் சொல்லப்படும் மற்றும் வருவனவற்றால் காண்க அங்கங்கெல்லாம் இருக்குது போகும் அப்படின்னு அவர் முடிச்சுட்டார் நம்ம தப்பிச்சோம் அதனால் போறோம் அந்த திருஷ்டாந்தமெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்குது நான் உங்களுக்கு அடியனுக்கும் இரண்டு பாடல்கள் தெரியும் என்பதை காட்டினேன் அப்படிங்கிறார் அவர் சரின்னு சொல்லி நம்மளும் புரிஞ்சுண்டு நான் தடியனும் இல்லை ஒல்லியனும் இல்லை நான் வந்து நித்தியசுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்த பரபிரம்மமாகவே இருக்கிறேன் எதுக்கு குண்டாக இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு அவஸ்தப்படணும் என்றான் சொல்லிவிட்டார் இது வந்து நைன்டி கேஜி இருக்கேன் எயிட்டி ஃபைவ் கேஜி இருக்குன்னு சொல்லி பயப்படுறோம் இல்லையா ஒருத்தம் ஒருத்தம்லாம் நியாயம் எல்லாம் பண்ணணும் அதுக்காக வாக்கிங் போகிறதுக்கு சமாளிக்கக்கூடாது வேதாந்தத்தை சொல்லி அடுத்தது முக்கிய சித்தாந்தமான அபவாதம் கூறி அசமர்த்தனான மந்த பிரஜனுக்கு இதை புரிஞ்சுக்கிறது அசமர்த்தனான நீங்கள் என்ன கேட்டுக்கிறீன்னு உங்களுக்கு தெரியும் இதற்கு அசமர்த்தனான மந்த பஞ்சீகரண மகாவாக்கியத்தில் கூறியபடி லயச்சிந்தனாரூப அபவாதம் கூறுகின்றார் அபவாதத்தில் ரெண்டு விதம் பாதசாமான அதிகரண்யம் பண்ணுற அபவாதம் அப்புறம் லயச்சிந்தனாரூப அபவாதம் லயச்சிந்தனா என்னென்னா இப்போ வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார் மாயை இருக்குது மாயையிலேருந்து மூணு குணம் இருக்குது அந்த மூணு குணத்தில் வந்து கா காரணம் அது சமஷ்டிகாரண சரீரத்தை உடையவன் ஈஸ்வரன் வெஷ்டிகாரண சரீரத்தை உடையவன் பிராக்யன் இப்படிலாம் சொன்னார் இல்லையா அதெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தார் இப்போ என்ன சொ எப்படி இப்படி உட்காந்து தியானம் பண்ணுறது இது தினம் சன்னியாசிகளுக்கு சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்கு விவிதிஷா சன்னியாசிகளெல்லாம் தினம் தியானம் இந்த விஷயத்தை அதாவது என்ன பண்ணணும்னு கேட்டால் அன்னமய கோஷத்தை பிராணமய கோஷத்துக்கு அன்னியமாக அன்னமய கோஷம் இல்லைன்னு நினைக்கிறது அன்னமய கோஷத்தை பிராணமய கோஷத்தில் ஒடுக்கி பிராணமயத்தை மனோமயத்தில் ஒடுக்கி மனோமயத்தை மனோமயத்தை இது பண்ணி இப்படி ஒன்று ஒன்றா பண்ணி ஆனந்தமயத்தை பண்ணி ஆனந்தத்தை பிரம்மன் லக்கியம் பண்ணி அப்படியே நினைக்கிறது கொஞ்சம் நேரம் அந்த லய சிந்தனா ரூபா அபவாதம் நெகேட் பண்ணுறது அது லய சிந்தனா ரூபா அபவாதம் நெகேட் பண்ணுறது அப்போ அன்ன கோஷம் மிச்சா பிராணமய கோஷம் மிச்சா ஒன்று ஒன்றா சொல்கிறது ஒரேடியாக சொல்கிறது இல்லை எப்படி கயிறு வேறு பாம்பு வேறு இல்லை நம்ம கயிறு தான் பாம்பா தோன்றியது அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சொல்லாமல் ஒன் பை ஒன்னாக அடைக்கின்றே போகிறது எப்படி இந்த பாத்திரத்துலேருந்து ஒன்று ஒன்றா அப்புறம் பாத்திரத்தை ஒன்று போடுறோம் இல்லையா உள்ளே போய் அது மாதிரி பக்கெட்லேருந்து ஒரு ஒரு பக்கெட்டாக எடுத்தோம் கடைசியில் என்ன பக்கெட் பக்கெட்டாக உள்ளே போட்டோம் அது மாதிரி பக்கெட் பக்கெட்டாக போடுற வசூ இல்லைது இது புரிஞ்சுக்கிற விஷயம் இது ஆகையினால வந்து என்ன பண்ண ஸ்தூல பிரபஞ்சத்தை சூட்ச்ம பிரபஞ்சத்தில் ஒடுக்கு சூக்ம பிரபஞ்சத்தை காரணப்பிரபஞ்சத்தில் ஒடுக்கு காரணப் பிரபஞ்சத்தை மித்தியான்னு புரிஞ்சுக்கோ அப்புறம் எஞ்சி இருப்பது என்ன பிரம்ம்தான் நீ யாரு நான் அதிகாரி வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அந்த அபவாதம் சொல்றாரு சொல்லி அடுத்தது சொல்றும் நூலும் போல் செய்த பணியும் பொண்ணும் போர் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடன் உடன் முதற் சுபாவமீரா சுபாவமீரா ஒன்றிலொன்றுத்தவாரே அடைவினில் ஒடுக்கிக் காண்பது அபவாத உபாயமாமே உபாயமாமே இது இன்னொரு உபாயம் தெளிவதே அபவாதம் காணர் இதுக்கு முன்னாடி அது யாருக்கு உத்தம அதிகாரிக்கு இப்போ இதற்கு அசமர்த்தனான என்ன இதை புரிஞ்சுக்கிறதுக்கு புரிய மாட்டேங்கிறது தலைக்கு மேலே போயிடுது இப்படின்னா தலைக்கு கீழே சொல்கிறேன்னா அதனால் நீங்கள் தலைக்கு மேலே போயிடுது அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னா அசமர்த்தனான மந்த ஆனால் இந்த மந்த பிரஜனே ரொம்ப ரேர் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா முமுக்ஷு ஞாவும் இவன் ஏதோ சரியில்லாத ஆள்னு நினச்சுடா இங்கே இவன் வந்து உலகத்தில் வைராக்கியத்தோடு வந்திருக்கான் விவேக்கியாக இருக்கான் அது ஞானம் எல்லாம் இருந்தும் பாவம் இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்க முடியல அவ்வளோதான் விஷயம் எடுத்த உடனே வந்த உடனே பிரம்மசூத்திரம் ஆரம்பித்தா ஓடியே போயிட மாட்டான் ஸ்டூடெண்ட் எடுத்த உடனே தத்துவ சமன்வயாத் அப்படின்னா அப்படியே அந்த கதவு வெளியில் ஒரு நமஸ்காரம் பண்ணி அப்படியே வந்து என்ன நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு வேண்டான்னு ஓடி போய்டுவோம் முடியாது அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் நமக்கு படமும் நூலும் போல படமும் நூலும் போல இது வந்து திருஷ்டாந்தம் வந்து சேம் தான் ஆனால் பாட்டு இவர் வேறு விதமாக சொல்கிறார் படமும் நூலும் போல படம்னா என்ன துணி படம்னா படம் படமும் நூலும் போல நூல்னா துணி நூலு ஆடையும் நூலும் போலி செய்த பணியும் பொண்ணும் போல் பார்க்கில் பணின்னா என்ன ஆபரணம் பொண்ணுன்னு சொன்னா என்ன தங்கம் பார்க்கில் பார்க்கில்னா நன்றாக ஊன்றி பார்க்கில் கவனித்து பார்க்கில் கடமும் மண்ணும் போல கடம்னா தெரியும் உங்களுக்கு குடம் மண்ணுன்னு சொன்னா மண்ணு போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் அது மாதிரி தான் காரியமும் காரணமும் காரியங்கிறது என்ன உலகம் காரணங்கிறது என்ன மாயா மாயா செய்தம் பிரம்மை அதனால் காரிய காரணங்கள் ஒன்றாம் இப்போ வந்து நூ படம் வந்து காரியம் நூல் வந்து காரணம் அதே மாதிரி பணி வந்து காரியம் பொன் வந்து அவர் பாஷையிலே சொல்லணும் பொன் வந்து காரணம் அதே மாதிரி கடம் வந்து காரியம் மண்ணு வந்து காரணம் அது மாதிரி ஜகத்து காரியம் ஈஸ்வரன் காரணம் அப்போ என்ன பண்ணணும்னா அது எப்படி வந்துதோ அப்படியே அந்த லைன்லேயே நீயே ஒடுக்கின்றே போ அதனால இதுக்கு வந்து சந்நியாசிகள் தினந்தோறும் பண்ணக்கூடிய தியானத்தில் ஒரு முறை என்னன்னு கேட்டால் இதெல்லாம் அப்படியே ஒடுக்கி நினைக்கிறது தினமும் திருக்காலமும் அப்படி பண்ணி பண்ணி பழக பழக மனசில் போய் பதிஞ்சுடும் ஆள் சப்கான்ஷியஸ் லெவலுக்கு போய்டும் சப்கான்ஷியஸாக அன்கான்ஷியஸஸுங்கிறாங்க சைக்காலஜியில் இன்னும் லாங்குவேஜ் வந்து அன்கான்ஷியஸ்க்கு நம்ம அர்த்தம் வேறு வச்சுருக்கோம் ஹீ இஸ் அன்கான்ஷியஸ்ஸுன்னு சொல்கிறோம் அந்த அர்த்தம் வேறு சப்கான்ஷியஸ் வேறையும் அன்கான்ஷியஸ் வேறையும் தயானு சுவாமி சொல்கிறார் என்ன அன்கான்ஷியஸுங்கிறது நம்முடைய சிறு வயதிலேருந்து நமக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் இருக்க ஒரு பக்கம் அதெல்லாம் அன்கான்ஷியஸ் நமக்கே தெரியாது இன்றைக்கி நமக்கு குழந்தையில் நம்ம வந்து ஏதோ ஒரு நாளைக்கு வந்து அம்மாட்ட வந்து பம்பரம் வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கோம் அன்றைக்கி அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்க முடியாது அதனால ஒரு கோபம் வந்திருக்கும் அந்த கோபம் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கோம் அந்த தாக்கத்தினால் நம்ம வந்து எந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் எதையா பண்ணுவோமா அந்த கனெக்ஷன் கண்டேபிடிக்க முடியாதான் அக்கார்டிங் டு சைல்டு சைக்காலஜி சை ஹியூமன் சைக்காலஜி சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்களா இதெல்லாம் அன்கான்ஷியஸ் ப்ராப்ளம் பார்த்தா நல்லவங்களாக தான் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க சில விஷயங்களில் அவங்களுடைய பிஹேவியர் புரிஞ்சிக்கவே முடியாது அதுக்கு காரணம் அன்கான்ஷியஸுங்கிறார் சுவாமி சப்கான்ஷியஸுங்கிறது என்னென்னு கேட்டால் நம்மளாமே நம்ம சோப்பு தேய்க்கிறது நம்ம பாட்டுக்கு வழக்கம் நம்ம ப எந்திரிச்சோடனே கரெக்டாக ஃப்ரெஷ் பண்ணுறோம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் ரொம்ப பிளான் பண்ணி கான்ஷியஸாக ஒன்றும் பண்ணுறதில்ல இப்போ எழுந்து விட்டோம் இனி ப்ரஷை பார்க்க வேண்டும் அப்படின்லாம் நினைக்கிறதில்ல நம்ம வார்த்தை எந்திரிக்கிறோம் போகிறோம் நம்ம வாட்டுக்கு வழங்கும் போல போயின்னு இருக்கோம் அது நேச்சுரலாக நடக்குது அதுக்கு எதாவது இடைஞ்சல் வந்தால் தான் தெரியும் பிரச்சனை வந்தால் அது ஒன்றும் அது நார்மலாக நடந்துகிட்ருக்கு ரொட்டீன் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனையே தெரியறதில்ல ரோட்டில் போகிற போது கார் ஓட்டுற போதெல்லாம் சப்கான்ஷியஸாக ஓட்டின்ட்டுருக்கோம் அதில் எதாவது தகராறு பண்ணால் அதுதான் அன்கான்ஷியஸு ஒருவேளை ஒருவேளை பண்ணால் தான் அது அன்கான்ஷியஸ் அதில் நம்ம சொல்கிற அன்கான்ஷியஸ் மீனிங் வேறே சைக்காலஜிஸ்ட் சொல்கிற அன்கான்சியஸ் மீனிங் வேறையாக இருக்கு அப்போ அன்கான்சியஸ் எதுக்கு சொல்ல வரேன்னா இது அப்படியே என்னன்னு கேட்டால் நம்ம ஆழமான மனசுக்கு போய்டும் சப்கான்ஷியஸ் லெவலுக்கு போகும் அவ்வளோதான் இது என்ன ஆகிடும்னா நம்முடைய நே ஸ்பான்டேனியஸ் ஆக்டிவிட்டீஸில் ஒன்று ஆகிடும் ஸ்பான்டேனியஸாக நம்ம வந்து எதா உலகத்தில் பிரச்சனை வந்தால் கவலைப்பட போகிறது இல்லை ரொம்ப ரொம்ப குளி குதிக்க போகிறதில்ல அந்தளவுக்கு வேதாந்தம் உள்ளே போய் இறங்கி இறங்கி மனசில் பதிஞ்சு பதிஞ்சு பதிஞ்சு ஒரு நிஷ்ட வந்துடும் அதனால வந்து என்னன்னா கீதையில் கிருஷ்ண சொன்ன மாதிரி எவன் இருமைகளால் அசைக்கப்பெறாதவனாக இருக்கிறானோ இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கேஷு அனுத்விக் மனஹா சுகேஷு எஸ் சர்வற்ற அனபிஸ்னேகா தத்தத் பிராப்த சுபாசுபம் ந அபிநந்ததி ந்வேஷ்டி வாழ்க்கையில் வரக்கூடிய எதை குறித்து மகிழ்ச்சி அடைவதும் இல்லை அதை வந்து என்ன சொல்றா ரொம்ப என்ன தினமாதான் வழக்கமான ஒரு திருஷ்டா தான் வச்சுருக்கோம் சைக்ளோனை சைக்ளோனை இந்த புயலுக்கு நெடுவில் ஒரு கண் இருக்கு புயல் கண் அப்படின்னு பேர் வச்சுட வேண்டியதுதான் இது தமிழ்ல சொல்லணுமே பிரெயின் வாஷுக்கு மூளை செலவுங்கிற போது நம்ம இதை சொல்றது என்ன பெரிய கஷ்டம் அதனால காரிய காரணங்கள் உடல் முதல் ஸ்வபாவீராங்கிறார் உடல் முதல் சுவாவம் ஏற உடம்புனா என்ன அன்னமய கோஷம் சுவாபாவது அஜ்யானம் அப்படி சொல்றார் இவர் இந்த உரையாசிரியர் பின்னாடி எழுதுறார் அப்புறம் நான் சொல்றேன்ங்கிறது கீதையில் இருக்கு நகர்த்திரு கர்மாணி லோகதி பிரபு நகர்ம பலசயோகம் அந்த இடத்துல சுவாவ சப்தத்துக்கு மாயா அவித்யா இத்தியர்த்த அறியாமைன்னு அர்த்தம் இந்த இடத்துல சுவாவம்ங்கிறதுக்கு அர்த்தம் வந்து நம்ம ஸ்வாவம் இல்லை அவங்க சுபாவம் அந்த இதெல்லாம் கிடையாது அது சுபாவமும் இல்லை ஸ்வபாவங்கிறதுலாம் இல்லை அந்த ஸ்வபாவங்கிறது இந்த இடத்துல பொருள் என்னன்னா அஜானம் அஜானம் வரைக்கும் கொண்டு போய் அஜ்ஞானம் பிரம்மத்துக்கு அந்நியமாக இல்லை கடைசியில் வரிசையாக எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அறியாமை எதுக்குன்னா அந்த மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக அறியாமையும் இல்லை அறியாமை ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லி காரண காரியத்தை நீக்க காரியங்களையெல்லாம் காரணத்தில் ஒடுக்கி காரணத்துக்கு அந்நியமாக காரியமில்லை என்று தெரிந்து கொண்டு காரணத்தையும் காரியத்தையும் நீக்கிவிட்டு இருப்பது தான் பிரம்மஜானம் என்று அபரோக்ஷானுபூதின்னு ஒரு நூல் சொல்கிறது இன்னமும் தோன்றது சொல்ல வேண்டிதான் அபரோக்ஷானுபூதின்னு ஒரு டெக்ஸ்ட் ரொம்ப ஒண்டர்ஃபுல் டெக்ஸ்ட் அதில் அந்த டெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்குது காரியத்தில் காரணத்தை பார் நான் அடிக்கடி சொல்லிருவேன் கேட்டிருக்கலாம் காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரணத்துக்கன்னியமாக காரியம் இல்லை என்பதை புரிந்து எனவே காரியம் இல்லை என்று சொல்லும் பொழுது காரணம் இன்னும் தன்மையும் இல்லையே பின்ன என்ன இருக்குன்னா எது இருக்கோ அதுதான் நீ இதை புரிஞ்சுன்னு பேசாமல் இதுக்கு இந்த இதுக்கு பொருத்தமான வார்த்தை அதனால் காரியேகி காரணம் பசேத் நல்ல ஸ்லோகம் காரிய காரணம் பசேத் பஷாத் காரியம் விசர்ஜயேத் பஷ்டாத் காரியம் விசர்ஜயேத் காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரியத்தை நீக்கிவிடும் நீ காரியத்தை நீக்கிவிட்டால் காரணத்தன்மையும் நீங்கிவிடும் காரியம் இருக்கும் வரைதானே காரணம் என்கின்ற பெயருக்கே சொல்லுக்கே பொருள் இல்லையா காரிய பஷாத் காரியம் விசர்ஜயே காரண துவம் தோ நஷ்ய காரணத்தன்மை பிறகு தானாகவே நீங்கிடுன்னு நீ வந்து காரியத்தை மாத்திரம் நீங்கிட்டா போகிறோம் காரணத்தன்மை உன் புத்தியிலேருந்து தானாகவே போயிடுவோம் அப்புறம் என்ன இருக்குன்னா அவசிஷ்டம்பவேன் முனிஹி என்ன அழகான ஸ்லோகம் எவ்வளவு ஆழமாக திங்க் பண்ணால் இதெல்லாம் வரும் வாயில் இல்லையா வாயில் நெஞ்சில் தோணும் எப்படி வாக்கில் வரும் அது ஸ்லோக ரூபமாக எளிமையான முப்பத்தி ரெண்டு அனுஷ்டு மீட்டரில் அழகாக காரியேஹி காரணம் பசியேத் பஷ்டாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் தத்தோ நஷியேத் காரணத்துவம் காரணத்தன்மை பொருளே போறதில்லை காரணத்தன்மை நீங்கி விடுகிறது குடத்தில் மண்ணை பார் பிறகு குடத்தை நீக்கிவிடு குடத்தை நீக்கிவிடு மண்ணு இருக்கும் அப்புறம் மண்ணை நீக்கி விடுன்னு சொல்லக்கூடாது குடத்தை நீக்கிவிடு மண் மட்டுமே இருக்கும் அது மாதிரி குடம் இருக்கிறவரை குடம் காரியம் மண் காரணம்னா மண்ணு கன்னியமாக குடமே இல்லையேப்பா தங்கத்துக்கு அன்னியமாக நகையே இல்லையேப்பா அதனால நீக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம் இங்கே ரெண்டு வஸ்து இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரமை இருக்குது மனதுக்குள்ள மனசுக்குள்ளே குடம்னு சொல்கிற போது ஏதோ ஒரு தனிப்பொருள் இருக்கிற மாதிரியும் மண்ணுன்னு சொல்கிற போது இன்னொரு பொருள் இருக்கிற மாதிரியும் தோன்றுறது அது காரணம் மண் உள்ளே இருக்கிறதுனால அதனால் அப்படி தோன்றுது ஆனால் வந்து விஷயத்தை புரிய வச்சதுக்கு பிறகு குடம் வேற மண்ணு வேற இல்லைன்னு தெரிஞ்சு விடு அவ்வளோதான் ரெண்டு சொற்கள் தான் ரெண்டே தவிர பொருள் ரெண்டு இல்லை அது மாதிரி ஜகத்துன்னு ஒரு சொல்ல சொல்கிறோம் பிரம்மம்னு ஒரு சொல்லு சொல்கிறோமே தவிர ரெண்டு சொற்களே தவிர உண்மையில் பொருள் இல்லவே இல்லை அலைன்னு ஒரு சொல்ல சொல்கிறோம் தண்ணீர்னு ஒரு பொருளை சொல்கிறோம் தண்ணீர்னு சொல்கிறோம் சொற்கள் இரண்டு பொருள் ஒன்று அதான் நீங்கள் இது புரிஞ்சுக்கணும் சொற்கள் இரண்டு பொருள் ஒன்று தான் பாத எனப்படும் அப்படி முடிஞ்சது சௌரியமா போச்சு இதெல்லாம் நம்ம சூத்திரம் சொற்கள் ஒன்று பொருள் ஒன்று அப்படி சொல்லுட்டா சௌரியமா போச்சு சொற்கள் ஒன்று சொற்கள் இரண்டு மாற்றி சொல்லிட்டேன்னா சொற்கள் இரண்டு பொருள் ஒன்று ரொம்ப பேசினா அப்படி ஆகிடும் நல்ல உடல் உடல் முதல் சுபாவம் ஈரா ஒன்றில் ஒன்று உதித்தவாறே ஒன்றில் ஒன்று உதித்தது உதித்தவாறே ஒடுக்குன்ட்டார் எதுலேருந்து எது வந்ததோ அதுக்குள்ளே அதை போடுன்னா எதுலேருந்து எது வந்ததோ அதுக்குள்ளே அதை போட்டுக்கிட்டே போனோம் சில பேருக்கு சில சுபாவம் இருக்கும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது யாருன்னு என்ன சொபாவம்னு கேட்டீங்கன்னா அந்த பொட்டலத்துக்குள்ளே பொட்டலம் கட்டுறது ஒரு பொட்லம் கட்டுவான் அந்த பொட்டிலத்தை இன்னொரு பொட்டலத்தில் வச்சு கட்டுவான் அப்புறம் அந்த பொட்டலத்தை இன்னொரு ஒரு பதினஞ்சு இருபது போட்டல பார்த்தா நீங்கள் பிரிச்சுட்டே இருப்பீங்க இதெல்லாம் விளையாட்டுக்காக கொடுக்குறது வாரம் ஒரு முக்கியமான பொருள் வச்சுருக்கேன்னு கையில் கொடுத்து விடுறது அவன் உரிச்சு உரித்து பார்த்து கடைசியில் இருக்காது கடைசியில் ஆகாசமே அவசிஷது அது மாதிரி நம்மளும் ஒன்னுக்குள்ள ஒண்ணு ஒடிக்க ஒடிக்கிற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்று பிரிக்க வேண்டிதான் அது சொல்ற மாதிரி இது ஒரு விதம் இதுக்கு வந்து லய சிந்தனா ரூபம்னு லய சிந்தனா பேரு ஞாபக இதுக்கு வந்து லய சிந்தனம்னா என்ன மித்யாத்வ நிச்சயா இது வந்து மித்தியாத்வ நிச்சய அந்த டெக்னிக்கல் வேர்டை புரிஞ்சுக்கணும் இது வந்து பொய்யன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது வந்து பொய்யின்னு புரிஞ்சுக்கிறதா இப்ப என்ன பண்றீங்க நீங்க துணி வேற நூல் வேறு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் உக்காந்து ஒன்று ஒன்றா எடுக்கணும்னா ஒன்று ஒன்றா எடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா நான் இங்கே இருக்கல போய்ட்டு வரேன்னு அர்த்தம் சொல்ல வேண்டிதான் அதனால் ஒன்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி என்னன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து முழுக்க முழுக்க ப்யூர்லி பரமாத்தாஜி சொல்லுவார் பியூர்லி அண்டர்ஸ்டாண்ட் அப்போ பியூர்லி அண்டர்ஸ்டாண்ட் இது புரிஞ்சிக்கிற விஷயம் அது வந்து பிரம்மம் வேற ஜெகத்து வேறே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா இது அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ண போகிறேன் உட்காந்து ஜகத்தை தனியாக எடுக்க போகிறேன்னா நீ எங்கே எடுக்க முடியும் அதுவாகவே நீ இருக்கிறாய் நீ வந்து தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கிற அதனால தான் இந்த மொட்டை அடிக்கிறதே அதுக்கு தான் உதாரணமே மொட்டை அடிக்கிற உதாரணமே எதுக்கு தெரியுமோ மொட்டை அடிக்கிறதே எதுக்கு தெரியுமோ உதாரணம் இல்லை மொட்டை அடிக்கிறதே எதுக்கு தெரியுமோ அப்பப்போ இந்த ராங் நோஷன்ஸ் எல்லாம் வரும்போது த வழிச்சுட்டே ராங் நோஷன்ஸ்னால் தப்பான அபிப்பிராயங்கள் ஏதோ ஜெகத் சத்தியம் மாதிரி திடீர்னு திடீர்னு தோண ஆரம்பிச்சிடும் அதனால தான் முடி எடுக்கிற போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஞாபகம் வச்சுக்கோ ஜெகத் மித்யா ஜெகத் மித்யா ஜெகத் மித்யா ஜெகத் மித்யா வழிவழுன் இருக்குது பார்த்தியா அதுதான் பிரம்மைவ சத்தியம் அப்படி புரிஞ்சுக்கீரா ஒன்றில் ஒன்று உதித்தவாறு அடைவினில் ஒடுக்கி அடைவினில் இப்பதான் கேட்டிருக்கோம் அடைவின்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கிரமமாக அடைவினின் மொழிய கேளாயின்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி அடைவினில் ஒடுக்கி ஒடுக்கிங்கிறத ஞாபகம் நீங்கள் ஏதோ நிஜமாவே ஏன்னா இதெல்லாம் வார்த்தையெல்லாம் கேட்டால் நிறைய பேருக்கு வந்து டிரான்சிடென்டல் மெடிட்டேஷன் அப்படின்னு சொல்லி அது ஒரு வகையான தியானம் இருக்குது அதுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு ஆழ்நிலை தியானம் அதனால் ஆழ்நிலை தியானம்னு ஒடனே இவர் ஆழ்நிலைன்னு ஆள் சொன்னாலே போ ஆழ்ந்து போய்டிறார் ஓழ்ந்து இப்படி அது நமக்கு அந்த அப்படிலாம் பண்ணால் தான் பண்ண மாதிரி இருக்குது ஏதோ நிஜமாக பிரம்மண்ட்டை போயிட்டு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அதனால என்ன பண்ணுறோம்னா அப்படியே உட்காந்து இப்படி உள்ளே போகிறார் போகிறார் போகிறார் போகிறார் போகிறார் கிணத்துக்குள்ளே போய் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிணத்துக்குள்ள ஒரு ஒரு ஒரு பீடம் ஆசனம் போட்டிருக்கு அந்த ஆசனத்தில் ஒரு உட்காந்துருக்கார் அப்புறம் திரும்ப பழைய மேலே வந்துட்டார் நம்ம நினைக்கிறோமே தவிர ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்க அதுக்கு தான் இது ரொம்ப ஜோக்கடிக்கிறேன்னு நினச்சிடுவாங்க விஷயம் வந்து அது அடைவினில் ஒடுக்கி அடைவினில் ஒடுக்கினா கிரமமாக ஒடுக்கிறதுங்கிறதுடைய பொருள் என்னென்னா பொய் என்று உறுதி செய்வதுன்னு அர்த்தம் இதுக்கு பேர் என்ன பொய் என்று உறுதி செய்வது இது பொய் இது பொய் அப்படின்னு உறுதியாக சொல்கிறது ஏன்னா இதுக்கு வேறாக இல்லை இது சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ராங் நோஷன் ஒரு தப்பான அபிப்பிராயம் நிறைய ஜாதிபேதம் குலபேதம் கோத்திரபேதம் ஜெகத் பேதம் சிருஷ்டிபேதம் ஸ்திதிபேதம் படைத்தல் இருக்க வேற்றுமை காத்தல்ல இருக்கக்கூடிய வேற்றுமை அழித்தலில் இருக்கக்கூடிய வேற்றுமை எல்லாம் ஒரு தோற்றமே தோற்றமே தோற்றமேன்னு சொல்லி ஆள் மனசுக்கு சொல்லிக்கிறது நமக்கு சொல்வது இன்னொருத்தருக்கு இல்லைவா எல்லாம் தோற்றம் தோற்றம் தோற்றமோ தோற்றம் அது தோற்றம் இது தோற்றம் இது தோற்றம் அது தோற்றம்னா இது அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும்னா நேராக பத்திரமாக கூட்டின்னு போய் ஆஸ்பத்திரியை விட்டுவார்னா ஜாக்கிரதையாக போட்டு இப்படி சொல்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அடைவினில் ஒடுக்கி காண்பது அபாயம் அபவாத உபாயமாமே அது ஜாகிரதையாக பண்ணணும் அது இதெல்லாம் தைத்திர உபநிஷத் அழகாக பண்ணுறது சில உபனிஷத்துக்களே இதுக்காக இருக்குது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு சில உபனிஷத் மந்திரங்களே அழகாக இது வந்து அந்யோந்தர ஆத்மா பிராணமயா அந்யோந்தர ஆத்மா மனோமயா இப்படி சொல்லி தியானத்துக்கு மெத்தடெல்லாம் சொல்லி கொடுக்குறது அப்படி சொல்கிற போது அதுக்கு விளக்கங்கள்லாம் இருக்குது அந்த விளக்கங்களை நினைக்கிற போது நம்மளை அறியாமல் அந்த விறத்தி வந்து ஸ்ட்ராங்காக நல்ல ஸ்ட்ராங் விற்பி வந்துடும் மனசில் வந்து உறுதியான ஒரு எண்ணம் உண்டாயிடும் பரம்பொருள் ஒன்றே மெய்ப்பொருள் மற்றும் பரம்பொருளுக்கு அந்நியமாக இருக்கிற அனைத்தும் தோற்றம் தோற்றம் தோற்றம் இதில் எள்ளளவும் ஐயமில்லை ஐயமில்லை ஐயமில்லை அதனால் வந்து அப்படி தோணும் புரிஞ்சுக்க முடியுது அதனால் அடுத்தது வந்து அவருடைய நீங்கள் நாளைக்கு இந்த நூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் அவர் சொல்லியிருக்கிறதுலாம் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் பார்த்துன்னுவாங்கோ நானும் அதை வந்து சுருக்கமாக சொல்கிறேன் அது வந்து இவர் அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு சுபாவத்தில் ஆரம்பித்து நூற்றி இருபத்தி மூணாவது பக்கம் நாற்பத்தேழாவது பாட்டு தொடங்குகிற வரைக்கும் கரெக்டாக சொல்கிறாரதை நீங்கள் அதெல்லாம் நல்லா ஒரு தினம் பார்த்துட்டே வரலாம் மேலும் நாளை வகுப்பில் பார்க்கலாம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி வியோமவத்யாப்தேகாய தட்சிணா மூர்த்தாந்தி ஹரிஹி ஓம் மேலும் விளக்கமாக நாளை பார்க்கலாம் ஓம் ஐயனே எனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தே நம ம் ஷா ஹரி ஓ